வணக்கம் நான்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் டி நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று பத்தொன்பது வயதுக்குட்பட்டோர் நான்கு நாடுகள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது இரண்டு காட்டு தீ காரணமாக அறுபது லட்சம் ஹெக்டேர் நிலம் ஆஸ்திரேலியாவில் எரிந்து நாசமானது மூன்று பிரிட்டன் ஐரோப்பிய யூனியனில் இருந்து சமீபத்தில் விலகியது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவின் இணையதளத்துடன் எந்த மாநிலம் நிலப்பதிவுகளை முதன்முதலில் இணைத்தது இரண்டு வெளிநாடு இந்தியர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது மூன்று குடியுரிமை திருத்த சட்டம் எப்போது அமுல்படுத்தப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்